பக்குள்ள அட்டசத்தின் பீதா பக்குள்ள பக்குள்ள போலாளர் திரு பின்னார் அம்மாபா கண்ணியமிக்க அல்வா இந்த பூமியில் முதல் மனிதராக ஆதம் அலகி சலா துவசலாம் அவர்களை படைத்தான் என்பது நாம் அனைவரும் அறிந்ததாகும் அல்புராணி மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்லுகின்றான் ஆதம் நோம் இப்ராஹிமுடைய சந்ததியினர் இம்ரானுடைய சந்ததியினர் இவர்களை பூமியில் உள்ளவர்களை விட தேர்வு செய்து நபிமார்களாக ஆக்கினான் என்பதை சொல்லுகின்றான் சோனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆதம் அலகித்தலா துவக்கலாம் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டது மட்டுமல்ல பூமியில் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சத்திய தீனம் கொடுக்கப்பட்டு அனுப்பினார்கள் அதனை பின்பற்றுகின்றவர்களுக்கு எவ்வித கவலையும் கிடையாது அவர்கள் சஞ்சலப்பட மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி அனுப்பினார் அதே போன்று இந்த பூமி அழிவதை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம் இறுதி நாள் என நாம் அடையாளப்படுத்துகின்றோம் இந்த இருவினால் தோன்றும்போது பூமி அழிகின்ற போது எந்த ஒரு முஸ்லிமும் இந்த பூமியிலே உயிரோடு இருக்க போவதில்லை அது எப்படி மிகவும் என்றால் இந்த உலகுக்கு எப்போது அழிவு வர போன்றதோ கருணையாளனான அவ்வா அவனது நல்லடியார்களை ஒரு காற்றை அனுப்பி அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றி வருவார் மிக இலகுவான முறையில் அழகான முறையில் அவர்களுடைய கைகள் உயிர்கள் கைப்பற்றப்படும் அதே நேரத்தில் இந்த உலகம் அழிகின்ற பாரதூகமான விளைவுகளை கண்கூடாக கண்டு அவற்றுக்கு மத்தியில் உயிர்களை பறி கொடுக்கக்கூடியவர்கள் படைப்பினங்களிலே கெட்டவர்கள் என்று நபி மூலம் அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான் எனவே இந்த பூமியின் ஆரம்பம் அதன் அலிவு இரண்டுக்கும் மத்தியில் முஸ்லிம்கள் சத்தியத்தை பின்பற்றி பிரச்சாரம் செய்து அந்த அழகிய மாற்றத்திலே இருந்து கொண்டே இருப்பார்கள் நதிமார்கள் அனைவருடைய காலமும் முடிந்து உலகம் அழிகின்ற இறுதி காலத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் இறுதி தூதர் முகமது அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் கூட வந்து சென்று ஏறத்துறைய இருபது தலைமுறைகள் கடந்து விட்டிருக்கின்றன எனவே இந்த சத்தியம் என்பது எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை ஆனால் எமது சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் நினைத்திருப்பது போன்றோ அது நிலைத்திருக்காது எப்படி நிலைத்திருக்கும் என்பதை அல்லாமின் தூதர் சொல்லலாம் அழகிய செல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி அதில் ஒன்றாக சஹி முஸ்லிமிலே ஐம்ப ஐம்பதாவது இலக்கத்தில் பதிவாக இருக்கின்ற ஹதீஸ் இதனை தெளிவுபடுத்தினா என்பது நாம் அறிந்த வார்த்தை பரிச்சயமான வார்த்தை சுன்னா என்றால் ஒருவருடைய வாழ்க்கை வழிமுறை என்ற கருத்து பொதுவானது நபி அலை சலாத்து அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது நாம் குறிப்பாக சொல்லுகின்றோம் அவ்வாவுடைய சில சுண்ணாக்கள் இருக்கின்றன அதாவது அவ்வா கடைபிடிக்கக்கூடிய சில வழிமுறைகள் இதனைத்தான் நபி அலைகி சலாத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனக்கு முன்னர் எந்த ஒரு சமூ சமூகமாக இருந்தாலும் அதே ஒரு நபியை அல்லா அனுப்புகின்றான் என்றால் அவருக்கு என சில தோழர்கள் அதே போன்று உதவியாளர்கள் இருப்பார்கள் அந்த நபியுடைய சுண்ணாவை எடுத்து நடப்பதோடு அந்த நபியுடைய கட்டளைகளை படி அவர்கள் நடப்பார்கள் இதனைத்தான் ஜமா அதுல் முஸ்லிமின் முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு என்று நாம் ஹபீசலிலே பார்ப்போம் இது அம்மாவுடைய சொன்ன ஒவ்வொரு நபிமார் வரும்போதும் அவர்கள் இந்த சத்தியத்தை தங்களுடைய உயிரை தியாகம் செய்து பொருட்களை தியாகம் செய்து இந்த மக்களுக்கு நடவே தருகின்ற சத்தியத்தை பிரச்சாரம் செய்வார்கள் அதன் அடிப்படையிலே ஒரு சிலர் அந்த சத்தியத்தை ஏற்று அந்த நபிக்கு உதவி செய்வார்கள் பிறகு என்ன நடக்கின்றது என்றால் சத்தியத்திலே இணைந்த இந்த முஸ்லிம்கள் இவர்களுடைய அடுத்த தலைமுறை தோன்றுகின்ற போது இந்த சத்தியத்தை பறிகொடுத்து விடுவார்கள் வீணாக்கி விடுவார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் எப்போ நூன அவர்கள் செய்யாதவை சொல்லுவார்கள் வயப்பாலூன மால யோமரோம் அவர்களுக்கு ஏவப்படாததை அவர்கள் செய்வார்கள் அறிவீனம் படைத்த அண்ணா சொன்னதை செய்துவிட்டு சென்றால் ஆரப்பரிய வெறும் அதை தூணம் கிடைக்கும் அதனைத்தான் செய்ய வேண்டும் என்பதற்கு சாட்சியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு சொல்லப்படாத விடயங்களை செய்து உலகத்திலும் வீணான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் மருமையிலே நிரந்தர தோல்வீடாகிவிடுவார்கள் அல்லாவுடைய திருப்தியை அடைகின்ற தரத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நபி அலேஹி சலாப்புலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த அசத்தியவாதிகளுக்கு எதிராக கையால் போராடுகின்றவன் அவன் விசுவாசி அல்லாவுடைய அவளை கொண்டு சூழன் சொல்வான் அது முடியாவிட்டாலும் எங்களுடைய நாவினால் இந்த அசத்தியத்தை தோழறித்து அதற்கு எதிராக போராடுவோம் என்றால் நாம் எதிர்பார்க்கின்ற சோழத்தை அடையக்கூடிய குறைந்தபட்ச தாவி அந்த தாவி உள்ளவர்களாக நாம் இருக்கும் அதுவும் முடியாத ஒருவர் இந்த சத்தியத்துக்கு எதிராக சத்தியத்தை தன்னுடைய உள்ளத்தால் எதிர்த்து போராட வேண்டும் இதுவும் செய்யாதவனுக்கு ஈமான் கிடையாது கடுகு புறமானும் ஈமான் கிடையாது என நபி அலை சாத்லாம் சொன்னார் எனவே நான் இங்கு கவனிக்க வேண்டியது சத்தியம் நிலையானது முதல் மனிதரிலிருந்து உலகம் அழிகின்ற நாள் வரைக்கும் சத்தியம் நிலைக்கும் ஆனால் முதல் மனிதர் ஆதம் அறைவு சலாத்துவசலாம் அவர்களோடு சாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் காலப்போக்கிலே அந்த சத்தியத்தை வீணாக்கி விடுகின்ற போது சத்தியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களுக்கு முரணாக அவர்களை நடக்கும் போது அவர்கள் சத்தியத்தில் இங்கு வெளியேறி விடுகின்றார்கள் அங்கு சத்திய கூட்டம் வடிகட்டிச் செல்கின்றது பிறகு அடுத்த நபி வருவார் சத்தியத்தை எடுத்து சொல்லுவார் இப்படி மாறி மாறி சத்திய கூட்டம் உலகத்திலே முதல் கூட்டம் சத்தியத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சில காலங்களின் பின்னால் அது வீணாகி விடுவது அந்த சத்தியவாதிகளின் தலைமுறையினர் சத்தியத்தை வீணாக்கி விடுவது அவ்வா உடைய இதற்கு நீங்கள் நீண்ட தூரம் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நபி அரையு சலாத்துலாம் அவர்கள் வருவதற்கு முன்னைய நிலையை பாருங்கள் அல்லது நதிக்கு பின்னால் நடந்த விடயத்தை பாருங்கள் அது கூட அவசியம் கிடையாது நபி அவர்கள் நேரடியாக சொல்லுகின்றார்கள் உதயவார் உதயல்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள் தீமையிலும் ஜாகிரியத்திலும் இருந்த எங்களிடம் அவ்வா இந்த நலவை கொண்டு வந்திருக்கின்றார் இந்த நலவிற்கு பிறகு ஆரம்பத்திலே இருந்ததே தீய நிலைமை அது வருமா என்று கேட்டதற்கு நவி அழகி தலா துத்தாம சொல்லுகின்றார்கள் ஆம் ஆம் என்று சொன்னார் சரி அதன் பிறகு இது போன்ற நலவு வருமா என்று கேட்டார்கள் அதற்கும் நாம் என்று சொன்னார்கள் என்று சொன்னார்கள் எனவே சத்தியம் நிலையானது சத்தியத்தை ஒவ்வொரு நபிமா சொல்லும் போதும் ஒரு சிலராக அந்த சத்தியத்துக்கு நபியோடு சேர்ந்து சிரமத்தை எதிர்நோக்கி அந்த சத்தியத்தை முன்னெடுப்பார்கள் ஆனால் அடுத்த தலைமுறையினர் அதனை வீணாக்கி இது அல்லாவுடைய துணை எனவே சத்தியம் நிலைக்கும் என்பது சரி சத்தியத்தில் இருந்த முதல் மனிதர் ஆத மறை அவர் முஸ்லிம் என்பதற்காக மருமை நாள் மனித சமூகம் அனைத்துமே முஸ்லிமாக இருக்கும் என்று யாராவது நினைத்தால் அது ஒரு தவறான புரிவு அது இஸ்லாம் அல்ல அவன் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு வீணிலே ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பார் வீண் இலகுவானது ஒவ்வொருவருக்கும் கடமையானது எனக்கு முன்னர் தகோதர் அசமோதை சொன்னது போன்று தூய்மையோடு இந்த வீனை பின்பற்றி மரணிக்காத எவருமே சோணம் செல்ல முடியாது எனவே வீண் அவசியமானது எனவே அவ்வளா யாருக்கு நலவை நாடுகின்றானோ இந்த தீனை பற்றிய தெளிவை கொடுத்து விடுவான் நபி அரகி சலாத் வசலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சனி புகாரியே மூவாயிரத்தி நூத்தி பதினாறாவது இலக்கத்தில் இந்த ஹஜீத் பதிவாக இருக்கின்ற அவ்வா யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு தீனிலே விளக்கத்தை கொடுக்கின்றான் ஆளின்கள் என்று ஒரு சிலர் அரபு மதர் சாக்களிலே சில வருடம் படைத்து விட்டு வந்தார்கள் என்றால் இஸ்லாத்தின் இந்த அருபுராணும் சுண்ணமும் இருக்கக்கூடிய அரபு மொழியை கற்கின்றார்கள் அதனோடு சம்பந்தப்பட்ட சில அறிவுகளை கற்கின்றார்கள் ஆனால் தானும் நேர்வழியிலே நடந்து மக்களுக்கு நேர்வழியை எடுத்துச் சொல்லுகின்ற விளக்கம் தெளிவு என்பது அவ்வாறு நலவை நாடக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடியது அதிலே முக்கியமான அம்சம்தான் இறுதி தூதர் முகமது அரேஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் சத்தியத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சத்தியம் மருமையினால் வரைக்கும் எமது கைகளிலேயே தவளும் என்று நினைத்திருக்கின்றார்கள் எனவேதான் நபி அவர்களுடைய நேரடியான அந்த கேள்விக்கான பதிலை உங்களுக்கு நினைவுபடுத்தினேன் நபி அவர்கள் சத்தியத்தை கொண்டு வந்தார்கள் இந்த சத்தியத்துக்கு பிறகு தீயநிலை தோன்றுமா என்று கேட்டதற்கு ஆமி என்று சொன்னார்கள் நபி அவர்கள் பிறகு ஒரு சத்தியம் தோன்றுகின்றது என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே சத்தியம் எப்போதும் நிலைக்கும் ஆனால் சங்கிலி ஆதம் அழகி சலாத்துவத்தலாம் முஸ்லீமாக இருந்து இறுதி நாள் வரைக்கும் அந்த முஸ்லிம் சமூகம் தொடர்ந்து கொண்டே இருக்குமா என்றால் உங்களோடு ஒன்று தொடர்புபட்டு தொடருமா என்றால் நிச்சயமாக அவ்வாறு கிடையாது எனவே இந்த உண்மை உட்பட குறைந்தபட்ச இஸ்லாம் எது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆறாவது அத்தியாயத்தில் அல்லா சொல்லுகின்றான் யாராவது ஒருவரை நேர்வழியிலே அல்லா செலுத்த நாடினால் இந்த நீரை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவருடைய உள்ளத்திலே உள்ளத்தை அல்லாஹ் விரிவுபடுத்துகின்றான் சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கும் அரபு தெரிந்த ஒரு ஆதிமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது தூய்மையோடு தெளிவுபெற்று வழிநடாத்துகின்ற உளமாக்கல் அவசியம் என்பது மாற்று கருத்து கிடையாது ஆனால் நான் நாம் சுவனம் நுழைவதற்கு அம்மாவுடைய நீரை பற்றிய ஒரு தெளிவு எங்களுக்கு இருக்க நபி அலஹி சலாத்து இஸ்லாம் அவர்கள் அந்த அரிசிலே தொடர்ந்து சொல்கின்றார்கள் ஒவ்வா ஒரு முகத்தி பார்த்தேன் இந்த தெளிவின் அடிப்படையான இஸ்லாம் சம்பந்தமான அறிவை அவ்வாறு வழங்குகின்றான் அதனை உங்களுக்கு இடையிலே நான் பங்கு வைக்கின்றேன் அதன் பிறகு சொன்னார்கள் வலா தசாலு உம்மா நபி அவர்கள் ஒரு உம்மா ஒரு சமூகம் ஒரு ஜமாத் ஒரு கூட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் சத்தியத்தை சொன்னார்கள் சத்தியத்திற்காக உடன்படிக்கை பய செய்யும்படி சொன்னார்கள் ஒரு நபியாகவும் தலைவராகவும் இருந்து தனக்கு அதாவது தனக்கு முற்றிலும் கட்டுப்படும்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் அந்த உம்மத்தை சுட்டிக்காட்டி சொல்கின்றார்கள் உம்மா இந்த சமூகம் காலபம் அக்கீதா தொடங்கி சாதாரண மனசல கூடத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முழுமையான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த நதி அவர்கள் அந்த சமூகத்தை சுட்டிக்காட்டி சொல்லுகின்றார்கள் யாரெல்லாம் இவர்களை எதிர்க்கின்றார்களோ எப்போதுமே இந்த சமூகம் அவர்களை மிகைத்திருக்கும் என்று சொல்கின்றார்கள் எமது சமூகம் இதனை தவறாக விளங்கிக் கொண்டார்கள் நடைமுறையை கூட சிந்திக்காமல் நபி அவர்களுடைய காலத்திலிருந்து மறுமை நாள் வரைக்கும் கடிமா சொல்லுகின்ற ஒவ்வொருவரும் முஸ்லிம் சமூகத்துக்குள் முஸ்லிம்களாக இருப்பார்கள் என்று இந்த தவ இந்த ஹஜீசை தவறாக புரிந்திருக்கிறார் அவர்கள் கூறுகின்ற கருத்தின் அடிப்படையிலே நடைமுறையிலே எப்படி இருக்கின்றது என்றாவது இவர்கள் சிந்திக்கவில்லை தங்களை எதிர்க்கக்கூடியவர்களை மறுமையினால் வரைக்கும் மிகைத்திருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படியானால் முழு உலகிலும் இஸ்லாமிய ஆட்சி தான் நிலவுகின்றதா சிந்திக்க மறந்து விட்டார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தீனை பற்றி புகழ் பாடுவது போன்று புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகமை இருக்கின்றதா என்பதை பார்க்கவில்லை ஆனால் அலாம்து இல்லா என்னதான் இருந்தாலும் நவீன காலத்திலே சிரியாவிலே வசிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழக வெறிவுரையாளர் இதன் கருத்தை சரியாக எழுதி வைத்திருக்கின்றார் எப்படியோ அஜீத்தின் சரியான கருத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வா நரவை நாடு கண்டவர்களுக்கு மிக இலவாக புரிந்துவிடும் வலா தத்தாலும் ஆதியில் உம்மா வாரீன அலாமன் காலப்பகும் வாழ்ும் யாரெல்லாம் தங்களை எதிர்க்கின்றார்களோ அவர்கள் மீது இந்த சமூகம் மிகைத்திருக்கும் எப்படி மிகைத்திருக்கும் என்றால் இந்த சத்திய கொள்கையை யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ கொள்கை ரீதியிலே இந்த சத்தியத்தை யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் பதில் சொல்லும் அளவிற்கு அந்த அனைத்து கொள்கைகளையும் கருத்தால் சத்தியம் என்ற இந்த கொள்கையின் அடிப்படையிலே ஏனைய அனைத்து கொள்கைகளையும் அசத்தியம் என தோல் உழைத்து அவை எதுவுமே மனித சமூகத்துக்கு பொருத்தமானதல்ல அடுத்த வாழ்க்கையிலே வெற்றிக்கு வெற்றி தேடி தரக்கூடிய கொள்கை அல்ல என்பதை நிரூபிப்பதன் மூலம் கொள்கை ரீதியாக அவர்கள் நிகழ்த்திருப்பார்கள் என்பது கருத்தை அன்றி எப்போதுமே களிமா சொல்லுகின்ற நபியுடைய உம்மத்து என்று கூறிக்கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் நேர்வரையில் இருப்பார்கள் என்றோ இந்த சத்தியத்திலே நிகழ்த்திருப்பார்கள் என்பதோ ஒருபோதும் கிடையாது மேலே நாம் அதை சொல்லிவிட்டோம் நபி அலைகி சலாத்து அஸ்லாம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த சத்தியம் எப்படி நிலைத்திருக்கும் என்பதற்கு குரானுக்கு விளக்கமாக நபி அலைஹி சலாத்துலாம் அவர்கள் ஹரீஸை பெற்று அதிலிருந்து எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் அல் குரானை இறக்கிய அவ்வா அதனை தெளிவுபடுத்துகின்ற கடமையும் எம்மை சார்ந்ததே என கூறி இறுதித் தூதர் முகமது அலேஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்புரானை இறக்கி அதற்கு விளக்கமான சுண்ணாவையும் இறக்கி வைத்திருக்கின்றார் அந்த சுண்ணாவிலே நபி அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் இந்த சத்தியத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கொள்கை ரீதியில் இது சத்தியம் என்பதை நிறுவக்கூடியவர்களாக தெளிவுடுத்தக்கூடியவர்களாக நடைமுறையால் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இந்த சமூகம் இருக்கும் என்பதை நதி அலை அவர்கள் சொல்லுகின்றார்கள் அது போல இருபத்தி ஒருவது அத்தியாயத்தின் பதினெட்டாவது வசத்திலே அவர்களாக சொல்லுகின்றார் மாறாக சத்தியத்தை கொண்டு அசத்தியத்தின் மீது நாம் எதிர்த்தரிகின்றோம் அந்த சத்தியத்தின் உச்சந்தலையிலே இந்த அதாவது அந்த அசத்தியத்தின் உச்சந்தலையிலே இந்த சத்தியம் அதன் அதன் அதன் அசத்திய தன்மையை அளிக்கின்ற விதத்திலே சத்தியம் அசத்தியத்தின் மீதான தாக்குதலை மேற்கொள்கின்றது அப்போது அந்த அசத்தியம் அழிந்து விடுகின்றது என்று அவா சொல்லுகின்றோம் இது எதனை அவ்வா இங்கு சொல்லுகின்றான் என்றால் அவ்வளா இறக்கிய இந்த இந்த கொள்கை இந்த அசைதா இது எப்போதுமே இதனை எதிர்க்கின்ற ஒவ்வொரு அசத்தியத்திற்கு முன்னாலும் இந்த சத்தியம்தான் நிலையானது சரியானது மனித குலத்திற்கு அவசியமானது என்பதை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இன்னும் ஒரு இடத்தில் அவ்வா கேட்கின்றான் இருபத்தி மூணாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது அபலம் அவள் அவ்வாவுடைய இந்த வார்த்தைகளை அவர்கள் கவனித்து பார்க்க வேண்டாமா இந்த வார்த்தைகளை அவர்கள் கருத்து ஊன்றி வேண்டாமா என்று அம்மா கேட்கின்றான் எனவே அவ்வாவுடைய இந்த சத்தியம் மனித குலத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் நிலைக்கக்கூடிய ஒரு வீண் இருந்தாலும் ஒவ்வொரு நபிமாரும் இந்த சத்தியத்தை கொண்டு வருகின்ற போது அவர்களுடைய காலத்திலே அந்த சத்தியம் உருவாக்கப்பட்டு அவர்கள் மறைந்ததும் பின்னால் தோன்றுகின்ற தலைமுறையினர் அந்த கொள்கையை வீணடித்து விடுகின்றார்கள் அதே போன்றுதான் நபி அடைய சலாத்து வசலாம் அவர்கள் கொண்டு வந்த சத்தியம் அந்த சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு உம்மாவை தோற்றுவித்தார்கள் வகியை மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்களாகவும் ஒரே தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பாட்டு நடக்கக்கூடியவர்களாகவும் இஸ்லாம் என்ற அந்த சமூகத்துக்குள் எவ்வித பிரிவினையும் இல்லாமல் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் எனவே அந்த சமூகம் நினைக்கும் வரைக்கும் உரிய முறையிலே உருவாக்கப்பட்ட அந்த சமூகம் அவர்களை எதிர்க்கின்ற எந்த ஒரு கொள்கை வந்தாலும் இதே ஒரு தெளிவிலே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கும் வரைக்கும் மறுமை நாள் வரைக்கும் இவ்வாறான சமூகங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும் அவர்களை எதிர்க்கக்கூடிய இந்த சத்தியத்தை அசத்தியம் என்று பொறுப்பித்து முடியாது சத்தியத்துக்கு முன்னால் நின்று இது அசத்தியம் என்பதை நிரூபித்து விட முடியாது எனவேதான் அவ்வாறு சொல்லுகின்றான் நீங்கள் தெளிவா சொல்லுங்கள் இதனை விட ஒரு சத்தியம் உங்களிடம் இருக்கும் என்று அதனை நீங்கள் கொண்டு வாருங்கள் அது அவுடைய வழியிலிருந்து வந்திருக்க வேண்டும் அப்படியானால் அதனை பின்பற்றுகின்றேன் என்று சவால் விடும்படி நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் எனவே இந்த சத்தியம் என்பது நிலையானது சத்தியத்தில் இருக்கின்றவர்களின் அடுத்த தலைமுறையினர்கள் இதனை வீணாக்கி விட்டாலும் தொடரான நபிமார்களை அல்லா அனுப்பிக் கொண்டிருந்தான் நபிமார்களுடைய தொடர் முடிவடைந்து விட்டது இன்றைய எங்களுடைய காலத்தில் இந்த சமூகத்துக்கு அல்லா இந்த நபிமார்கள் வரவில்லை நபிமார்கள் முடிந்து விட்டார்கள் இறுதிச்சூழல் வந்ததன் அடிப்படையிலே நபித்துவ கட்டிடம் முழுமையாக்கப்பட்டு விட்டது என்று இந்த இறுதி சமூகத்துக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை தந்திருக்கின்றான் நபிமார்கள் இல்லாத இந்த சமூகம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த இறுதி தூதர் முகமது அலே சலாத்து அஸ்லாம் அவர்கள் தான் நபியாக வந்தார்கள் அவர்கள் மரணித்ததன் பிறகு தலைமுறை தலைமுறையாக நபி இல்லாத சமூகத்திற்கு அல்லா என்ன தீர்வை தந்திருக்கின்றான் நிச்சயமாக தீர்வை தந்திருக்கின்றான் சாய் முஸ்லிமிலே நூத்தி ஐம்பத்தி இந்த ஆஜீஸ் பதியப்பட்டிருக்கின்றது ஈசா அலஹி அவர்கள் மரணிக்கவில்லை என்பது எங்களுக்கு தெரியும் வானத்துக்கு உயர்த்தி கொள்ளப்பட்ட இந்த ஈசா நபி அவர்கள் இறுதி காலம் நெருங்குகின்ற போது அவர்கள் பூமிக்கு இறங்கி வருவார்கள் அப்போது நபி அவர்கள் வழிகாட்டிய இஸ்லாமிய சமூகம் இந்த வீணை பூமியிலே பரப்புவதற்கு மேலோங்க செய்வதற்கு முயற்சியது கொண்டிருப்பார்கள் ஈசா அலை சலாத்து அவர்கள் இறங்கி வருவார்கள் ஒரு நபி நபி நபி ஏற்கனவே நபியாக இருந்தவர் மீண்டும் இறங்குகின்ற போது முஸ்லிம்களுடைய அமீர் இமாம் இவர் அந்த நபியை பார்த்து ஆள சல்லாம் வந்து எங்களுக்காக தொழுகை நடாத்துங்கள் என்று கூறுவார்கள் அந்த நபியின் நாவினால் அவர் சொல்வதாக இந்த சமூகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிறப்பை நபி அவர்கள் எடுத்துச் சொல்லுகின்றார்கள் தொழிலைப்பதற்கு அந்த நபி அவர்கள் மறுத்து விடுவார்கள் மறுத்துவிட்டு சொல்லுவார்கள்ாக்கும் உங்களிலே சிலர் மற்றவர்களுக்கு அமீர்மார்களாக இருப்பார்கள் இந்த சமூகத்துக்கு அஹ் கொடுத்திருக்கின்ற சிறப்பம்சம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் முன்னைய சமூகங்களிலே ஒரு நபி மரணித்து விட்டால் மற்றொரு நபி வருவார் சமூகத்துக்கு அவ்வாஹ் காட்டியிருக்கின்ற வழிமுறை தலைமைத்துவம் இல்லாமல் இஸ்லாமிய சமூகம் முடியாது நபிமார்கள் தலைமை தாங்கிய அந்த இஸ்லாமிய சமூகத்தின் தலைமைத்துவம் நபிமார்கள் முடிந்து விட்டதால் அவ்வாஹ் இந்த சமூகத்தின் சாதாரண மனிதர்களுக்கு அந்த தலைமைத்துவத்தை வழங்குகின்றான் எனவே ஈசா நபி வந்தால் கூட இந்த சமூகத்தின் சாதாரண மனிதர்களுக்கு அவர் அமீர் என்பதால் அவருக்கு பின்னால் என்று தொழுகின்றார் அந்த அமீரின் தலைமையிலே அவர் போராட்டம் செய்கின்றார் எனவே அந்த வகையில் இன்று இறக்குறைய ஐம்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னர் நபி எவ்வாறு இந்த சமூகத்திலே ஒரு ஜமாஅத்தை ஒரு சமூகத்தை கட்டியால் எழுப்பினார்களோ அதே போன்றோ அந்த சத்தியம் இல்லாதிருந்த ஒரு நிலையிலே பாகிஸ்தானிலே தோன்றிய அல்புரான் வெளியுறையாளர் அஷேக் மசூத் அஹமத் அஹமதுல்லாய் அலை இவர்கள் மீண்டும் இந்த ஜமா அத்து முஸ்லிமீன் என்ற அந்த சத்திய கூட்டத்தை உருவாக்கிக் கொண்டார்கள் வகையை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று அந்த சத்தியத்தின்பால் மக்களை அழைக்கின்றார்கள் ஒரு கூட்டம் உருவாகின்றது எனவே நபி அவர்கள் கொண்டு வந்த சத்தியம் எப்படி அழிந்து மீண்டும் சத்தியம் தோன்றும் என்று சொன்னார்களோ இதுபோன்றும் மறுமையினால் வரைக்கும் இந்த சமூகத்தின் ஒரு சிலரை உமராட்களாக மாற்றுகின்றான் நபிக்கு பிறகு இந்த சத்தியத்தை சமூகம் வீணாக்கி விடுகின்ற போது மீண்டும் இத்தகைய உலமாக்கள் காலத்துக்கு காலம் இந்த சத்தியத்தை தோற்றுவிக்கின்றார்கள் இன்றைய எங்களுடைய காலத்திலே மசூத் அகமது அமது அவர்கள் இந்த சத்தியத்தை தோற்றுவித்திருக்கின்றார்கள் வகியை மட்டும் பின்பற்ற வேண்டும் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் இக்காரணம் கொண்டும் நாம் பிரிந்து விட விட விடக்கூடாது தூய்மையோடு அம்மாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அதே போன்று வங்கியை கொண்டு வழிநாட்டுகின்ற தலைவருக்கும் நாம் கட்டுப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நபி அவர்கள் எவ்வாறு ஒரு சத்தியத்தை முன்வைத்தார்களோ அதே அந்த சத்தியத்தை முன்னெடுக்கின்றார்கள் அடிப்படை அம்சம் நாம் அனைவரும் அறிந்த அல்பொரான் வசனம் நான்காவது அத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாவுக்கு வழிபடுங்கள் தூதருக்கு வழிபடுங்கள் உங்களுடைய தலைவர்களுக்கும் வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் இந்த தலைவர்களுக்கு நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கும் தலைமைத்துவத்துக்கும் மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டால் வருது இடம்லாம் இவருட சூழ் இங்குட்டும் தூம்பின் உணவுலாம் இவ்யா இல்லாதது நீங்கள் அல்லாவையும் மருமை நாளையும் விசுவாசிப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடை அல்லாவிடமும் தூழரிடமும் கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அதுதான் சிறந்தது அதுதான் சரியான முடிவு என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் மசூத் அஹமது ரமத்துல்லாய் அலை அவர்கள் சத்தியத்தை தோற்றுவித்துவிட்டு அந்த சத்தியத்திலேயே இருந்து அவர்கள் மர்ணித்து சென்று விட்டார்கள் ஆனால் இங்கு வித்தியாசம் என்னவென்றால் நபிமார்களுக்கு துணையாகவும் உதவியாகவும் இருந்தவர்களுடைய அடுத்த தலைமுறையினர் இந்த சத்தியத்தை வீணாக்குவது அவ்வாவுடைய சொன்னா ஆனால் இங்கு நடந்த பரிதாபம் என்னவென்றால் சத்தியத்திலே மிக நீண்ட காலம் எமக்கு தலைமை தாங்கியவர்கள் மசூத் அகமது மர்ணித்து சென்ற சில வருடங்கள் இந்த சத்தியத்தை முழு உலகிக்கும் தலைவராக இருந்து முன்னெடுக்கின்றார் இஃதியாத் மௌலவி என்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த நபர் அவருடைய இலங்கை பிரதிநிதியாக மௌலவி உமரடி இருக்கின்றார் தொடர்ந்து இந்த சத்திய பயணம் முன்னெடுக்கப்படுகின்றது சத்தியத்திலே மசூத் அஹமது ரஹத் அவர்கள் தோற்றுவித்தும் அதே போன்ற ஒரு சத்தியம் பாகிஸ்தானிலே இருப்பதை அறியாது தொண்ணூறாம் ஆண்டு இருபத்தி எட்டு வர்க்கங்களுக்கு முன் சத்தியம் தோற்றுவிக்கப்படுகின்றது ஓரிரு வருடத்திலேயே பாகிஸ்தானிலே எப்படி ஒரு சத்தியம் இருக்கின்றது என்பதை அறிந்து முதலில் உருவாக்கப்பட்ட அந்த சத்தியத்தோடு இணைய வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிலே நாம் இணைந்து வருகின்றோம் தொடர்ந்து பாகிஸ்தானிய தலைமைத்துவத்தின் கீழ் சத்தியம் முன்னெடுக்கப்படுகின்றது தூய்மையான எண்ணத்தோடு வகையை மாற்றம் பின்பற்றி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் கருத்து முரண்பாடுகள் தோன்றும் போது அதிலே குரானின் பாலும் சுன்னாவின் பாலும் நாம் திரும்புகின்றோம் அதிலுள்ள குறைபாடுகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிலைமை தோன்றுகின்றது குறிப்பாக ஹதீஸ்களை பொறுத்தவரையிலே எந்த ஒரு சுயமான ஆய்வையும் செய்யாத மசூத் அகமது ரமத்து உல்வாஹி அலை அவர்கள் ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்லுவதிலே மிகவும் பலதீனமானவர்களை நம்பி ஹதீஸ் என்று எழுத துவங்கிவிடுகின்றார் அவருடைய சிறந்த தன்மை தனியான ஹரிசலை மட்டும்தான் எடுப்போம் உண்மையான ஹரிசலை மட்டும்தான் எடுப்போம் என்ற கொள்கையாக இருந்தாலும் காணுவதிலே சரியாக செயற்படுகின்றார்களா என்பதிலே அவருக்கு அனைத்து விடயங்களையும் கண்காணித்த அவருக்கு அதிலே ஈடுபடக்கூடிய நேரமும் போதாமல் இருந்திருக்கும் எப்படியோ பிறர் சொல்கின்ற தீர்ப்பை நம்பி ஹதீஸ் விடயத்திலே மிகப்பெரிய தவறுகள் அங்கு நடக்குங்கள் இந்த விடயங்களிலே நாம் தவறு விட்டிருந்தால் மற்றவர்கள் சுட்டிக்காட்டும் போது அதனை நாம் தயார் என்று மசூத் அகமது அகமதுவாய் அலை அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்களுடைய காலத்தில் இதனை தெளிவாக அவருக்கு நிரூபிக்கக்கூடிய ஹதீஸ் பற்றி அறிவுள்ளவர்கள் அவருக்கு இதனை எடுத்துச் சொல்லக்கூடிய நிலைமைகள் நிச்சயமாக ஏற்படவில்லை ஏனென்றால் எங்களோடும் நீண்ட காலம் அவர் இருந்திருக்கின்றார் அதன் பிறகு வந்த தலைவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் வெறும் ஹதீஸ்களில் மட்டுமல்ல ஹதீசுகளிலே நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது பிறரை நம்பி நிறைய விடயங்களை ஹதீஸ் என ஹதீஷ் இல்லாத விடயங்கள் எழுதியிருக்கின்றார் ஆனால் இவற்றை தோற்கின்ற அவர் மிக தெளிவாக அதன் முன்னிறையிலே சொல்லி இருக்கின்றார் தனியான அதிசலை மட்டும்தான் நாம் எடுத்திருக்கின்றோம் இருந்தாலும் யாராவது பலவீனமான செய்திகளை கண்டால் எமக்கு அறிவியுங்கள் அடுத்த பதிப்பிலே நாம் நீக்கிவிடுவோம் அதே போன்று எல்லா அதிசலும் எங்களுக்கு கிடைத்திருக்காது என்ற அடிப்படையிலே ஏதேனும் அதிசல்களே விடுபட்டு இருந்தால் அதனை சொல்லுங்கள் அடுத்த பதிப்பிலே நாம் அவற்றை சேர்த்துக் கொள்வோம் என்று ஒரு ஆடிமுக்குரிய முறையான ஒரு முன்னுரையில் ஒரு நல்ல மனதிற்குரிய அடையாளமாக அவர்கள் இதனை எழுதியிருக்கின்றார்கள் எனவே அதன் அடிப்படையிலே அமீரோடு மார்க்க விடயத்தில் கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம் அமீரிலே பிழைகள் ஏற்படலாம் அமீரிலே கருத்து முரண்பாடு ஆகமானது என்பது மட்டுமல்ல மாறாக மசூத் அமது அஹமதுல்லாஹி அலைகி அவர்கள் எவ்வளவு தெளிவாக சொல்லுகின்றார்கள் என்றால் இஸ்லாத்தின் அடிப்படையை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருந்தார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் குரானுக்கு முரணாக ஹதீசுக்கு முரணாக இந்த விடயங்களிலே அமீரோடு சர்ச்சை ஏற்படும் என்றால் அதிலே சரியானது எது என்பதை ஆய்வு செய்து பின்பற்றுவது ஆகுமானது மட்டுமல்ல அல்லாவுடைய கட்டளைப்படி அது கடமையானதாகும் என்று தெளிவுபடுத்திருந்தார்கள் இதுதான் தூய்மையான இஸ்லாம் நபியுடைய காலத்தில் நபி அலைஹி சலாத்து அஸ்லாம் அவர்கள் ஒரு அமீரை நியமித்து ஒரு யுத்தத்திற்கு அனுப்புகின்றார்கள் அந்த மனிதர் அமீராக நியமிக்கப்பட்ட போது நபி அவர்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள் இவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள் நபியுடைய காலம் சட்டங்கள் இறங்கிக் கொண்டிருந்த காலம் என்பது உங்களுக்கு தெரியும் அமீராக நியமிக்கப்பட்டவர் தான் எதனை சொன்னாலும் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்ற பிழையான விளக்கத்தை எடுத்துக்கொண்டார் அங்கு யுத்தத்திற்கு சென்றபோது அங்கு நடந்த சம்பவத்தால் தனது சொந்த விடயத்திலே அவருக்கு போக வந்துவிட்டது உடனே அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் விறகு எடுத்துக் அமீருடைய கட்டளை என்று செய்தார்கள் ஒரு இடத்திலே குவித்து வையுங்கள் என்று சொன்ன அதனையும் செய்தார்கள் நெருப்பு மூட்டுங்கள் என்று சொன்ன போது நெருப்பையும் மூட்டினார்கள் இறுதியாக விடுங்கள் என்று சொன்ன போது அந்த நெருப்பிற்குள் நுழைவதற்கும் முற்பட்டார்கள் ஆனால் அல்லாவின் அருளை கொண்டு அல்லாஹ் தெளிவை கொடுத்த சில முஸ்லிம்களும் அது இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இந்த சத்தியத்திலே நாம் நுழைந்ததெல்லாம் நெருப்பிலே சென்றுவிடக்கூடாது நரணம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீரிலே வந்தோம் இந்த தீரிலே வந்தும் நெருப்பிலே கொதிப்பது என்றால் இது என்ன நியாயம் என்ற ரீதியிலே அவர்கள் மறுத்து விட்டார்கள் ஒரு சாரார் அமீருடைய கட்டளை என்று அமீர் சொல்வது அனைத்தையும் கெட்டதோ சரியோ பிழையோ செய்ய முற்பட்டார் அவ்வா தெளிவை வழங்கியவர்கள் சொன்னார்கள் இந்த விடயத்திலே நாம் கட்டுப்பட முடியாது நெருப்பிலிருந்து தப்ப வந்து விட்டு திருப்பி நெருப்பிலை குறிக்க முடியாது இப்படி சர்ச்சை நடந்து கொண்டிருக்கின்றது குதிக்கப் போனவர்களை கையினால் பிடித்து தடை செய்தால் இறுதியிலே அமீருடைய கோபம் தந்து விடுகின்றது மூட்டப்பட்ட நெருப்பும் அணைந்து விடுகின்றது நபீர்களிடம் நவீனிடம் வந்து சொன்னார்கள் சம்பவத்தை எடுத்துச் சொன்ன போது நபி அலை சாத்துலாம் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா நீங்கள் நுழைந்திருந்தால் வெளியே இருக்க மாட்டீர்கள் அதே நேரத்தில் அவர்களை தடுத்த மற்ற சாராரை பார்த்து சொன்னார்கள் நல்ல விடயத்தைத்தான் செய்வீர்கள் என்று அமீருடைய கட்டளையை எதிர்த்தவர்களை பார்த்து நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீங்கள் நல்ல விடயத்தை செய்வீர்கள் என்று சொல்லிவிட்டு இஸ்லாமிய சட்டத்தை தெளிவுபடுத்துகின்றார்கள் மாறு செய்யும் விடயத்திலே எவ்வித கட்டுப்பாடும் கிடையாது ஆகுமான விடயங்களில் தான் கட்டுப்பாடு என்பதை நபி அலைஹி சலா துஸ்லாம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் ஆனால் சத்தியம் பின்னால் உள்ளவர்களால் அழிக்கப்படும் என்று அல்லாஹுடைய அந்த சுண்ணாவின் அடிப்படையில் உலகாவிய தலைவராக இருந்தவரும் இலங்கை தலைவராக இருந்த அந்த இருவரும் சேர்ந்து என்ன செய்தார்கள் என்றால் தூய்மையான அல்லாஹுடைய இந்த வீணை அமீர்மார்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்படுங்கள் அமீர்மார்கள் சொல்வது பிழையாக இருந்தாலும் அது சரி என்று ஏனையவர்களுக்கு பொய்யை சொல்லிவிட்டு நீங்களும் அமீர் சொல்கின்ற அந்த பிளைகளை செய்யுங்கள் என்று இவர்கள் சொன்னார்கள் சொன்னதற்கு இவர்கள் எடுத்துக்கொண்ட விடயங்கள் என்னவென்றால் நபியின் பெயரால் சொல்லப்படக்கூடிய போலியான செய்திகள் நபியின் பெயரால் சொல்லப்படக்கூடிய பொய்யான செய்திகளை மார்க்கம் என்று மக்களுக்கு சொல்லிவிட்டு அந்த செய்திகளை அடிப்படையாக வைத்து அவர்கள் சிற்கின்பால் அழைக்க தூங்கினார்கள் இதுதான் இந்த சத்தியம் வீணடிக்கப்பட்டால் கொண்டு செல்லப்பட்ட திருப்பு முனையாகும் தலைவர்களின் தடுமாற்றம் தொடர்கின்றதுலா இன்று ஏற்பட்ட சில தடங்கல்கள் காரணமாக இதன் தொடர் அடுத்த முறை நாங்கள் அடுத்த பகுதியை தொடர்வோம் சுருக்கம் என்னவென்றால் சத்தியத்திலே எனக்கு முன்னையினால் தலைவர்களாக இருந்தவர்கள் தெளிவான கொபுர் ஹராம் போலியான செய்திகளை நதியின் பெயரால் சொல்லுவது அதிசலை பற்றிய பிழையான புனிதர்கள் பொய் பேசுவது இப்படியான பல அம்சங்களின் அடிப்படையிலே சத்தியத்தில் இருந்து தடுமாறி சத்தியத்திலிருந்து வெளியேறி சென்றிருக்கின்றார்கள் அந்த சத்தியம் இப்போது அல்லாஹினால் அஷேக் நியாஸ் மணாரியுடைய தலைமைத்துவத்திலே சத்தியம் முன்னெடுக்கப்படுகின்றது சத்தியத்தில் இருந்த பெரும்பாலான கூட்டம் தலைவர்களுடைய தடுமாற்றத்தால் தீனை தெளிவான அறிவு இல்லாததால் சுய இந்த தீனை பயன்படுத்தவர்கள் முற்பட்டதால் தமக்கு அவசியமான விதத்திலே இந்த மாற்றத்தை முன்வைக்க முற்பட்டதால் தாமும் வழிகட்டு சத்தியத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வழிகெடுத்து விட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் அவ்வா ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும் எங்களுடைய செயலாலும் அதே போன்று சத்தியத்தின் அதாவது நபி அவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்கி இந்த சத்தியம் இந்த சமூகம் மறுமை நாள் அது இதனை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு எதிராக அது நிகழ்த்திருக்கும் என்று சொன்னார்களே அதே அந்த அதாவது இந்த சத்தியத்திலிருந்து தடம் புரண்ட சத்தியத்திற்கு எதிராக கொள்கைகள் முன்வைக்கின்ற எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு அழகிய முறையிலே இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதில் உள்ள குறைபாடுகளை தெளிவுபடுத்துகின்றோம் இவற்றை நாம் இவற்றிற்கு உள்ள தூய்மையோடு நாங்கள் காது கொடுத்து எம்மை நரவிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் எதிர்பார்க்கின்ற சூழத்திலே நுழைவதற்குரிய தகுதியை உருவாக்கிக் கொள்வதற்கு நபி அவர்கள் கொண்டு வந்த அதே போன்ற சமூக கட்டமைப்பிலே நாம் அந்த சத்தியத்துக்குள் நுழைந்து விட வேண்டும் அவ்வாறு நுழைகின்றவர்களை ஒரு சமூகமாக ஜமாத்துள் முஸ்லிமின் என நபி அலை சலாத்துஸ்லாம் அவர்கள் அடையாளம் காட்டினார்கள் அந்த ஒரு கூட்டம் தான் சோனத்திலே நுழையும் என்று சொன்னார்கள் அவ்வா எங்கள் மீது கருணை புரிந்து நபி கொண்ட கொண்டு வந்த தூய சத்தியத்தை தூய்மையோடு பின்பற்றி சோனம் செல்லக்கூடிய கூட்டமைப்பாக இருக்க வேண்டும் அந்த ஜமாஹத்துள் முஸ்லிமீனாக இருக்க வேண்டும் அதிலிருந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹி எங்கள் அனைவருக்கும் தந்தவள்வான அப்போதா அலி ஒரு முஸ்லிமீன்